ஈர் இருபதாம் சோழம் ஈர் ஒன்பதாம் பாண்டி ஓர் பதிமூன்றாம் மலை நாடு ஓர் இரண்டாம் சீர் நடுநாடு ஆரோடு ஈரெட்டு தொண்டை அவ்வடநாடு இரண்டு கூறும் திருநாடு ஒன்றா கொள் இந்த பாசரத்தின்படி திவ்வதேசங்களின் கணக்கு தெரிய வருகிறது ஈர் இருபதாம் சோழம் ஈர் இருபது நாற்பது திவ்வதேசங்கள் சோழ நாட்டு திருத்தலங்கள் ஈர் ஒன்பதாம் பாண்டி ரெண்டு ஒன்பது பதினெட்டு பாண்டிய நாட்டு திவ்வதேசங்கள் ஓர் பதிமூன்றாம் மலை நாடு சேரநாடு மலையாள திவ்வதேசங்கள் பதிமூணு ஓர் இரண்டாம் ஷீர் நடுநாடு நடுநாட்டு திவ்வதேசங்கள் இரண்டு ஆரோடு ஈரெட்டு ஈரெட்டு என்பது பதினாறு ஆறு சேர்த்தால் இருபத்திரண்டு திவ்வதேசங்கள் தொண்டை நாடு அவ்வடநாடு ஆர் இரண்டு 62 பன்னிரண்டு திருத்தலங்கள் வடநாட்டு திவ்வதேசங்கள் கூறும் திருநாடு ஒன்றாக்கொள் திருநாடு என்பது தெளிவிசிம்பு திருநாடாம் பரவதத்தை குறிக்கும் இப்படி 108 எட்டு திவ்வதேசங்களின் கணக்கை பெரியோர்கள் கொடுத்துள்ளார்கள் இதில் 40 திவ்வதேசங்கள் சோழ நாடு நாம் ஒவ்வொன்றாக சோழ நாட்டு திருத்தலங்களை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் அதில் அடுத்த திவ்வதேசம் அன்பில் திரு அன்பில் சௌந்தரராஜ பெருமான் ஆச்சங்கரையில் காவிரிக்கரையில் கிடந்த திருக்கோலத்தில் இருக்கும் எம்பெருமான் பல திப்பதேசங்களில் பெருமாள் திருக்கோலத்தில் உள்ளார் நூத்தி எட்டுக்குள் இருபத்தி ஏழு திவ்வதேசங்கள் சயனத்திருக்கோலத்தில் உள்ளவை அதிலும் முக்கியமாய் காவிரிக்கரையோரமாக பார்த்து கொண்டு போனால் ஸ்ரீரங்கம் திருப்பேர் நகர் என்னும் அப்பக்கூடத்தான் அன்பில் கும்பகோணம் திருவிந்தளூர் பரிமளரங்கநாதன் இப்படி ஓரோர் எம்பெருமானும் காவிரி கரையிலேயே சயனித்துக் கொண்டுள்ளார்கள் எதற்காக இவை அனைத்தையும் சேர்த்து ஓர் ஆழ்வாரூர் பாசரத்தில் ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் யாரேனும் நம்மை அனுபவிப்பதற்காக நம்மை தரிசிப்பதற்காக வருவர்களா என்று எதிர்பார்த்து கொண்டே ஆற்றங்கரையில் கிடக்கிறானாம் நாம் யாத்திரை போகும்போது பிரசாதம் கட்டிக்கொண்டு போவோம் எங்கு ஜல உள்ளதோ அங்குதான் அமர்ந்து பிரசாத கட்டை பிரிப்போம் அதே ஒரு ஜீவாத்மா பகவானுக்கு பிரசாதம் போலே ஷோராக ஜீவாத்மாவை பெறுமான் உண்ணுகிறான் அந்த சோற்று மூட்டையை எங்கே அவிழ்ப்பான் தண்ணீர் வசதி இருக்கும் இடத்தில் ஆகவேதான் காவிரி கரை தோறும் ஜீனாகர அன்னத்தை அனுபவிப்பதற்காக மூட்டை அவிழ்த்து கொண்டு பெறுவான் காத்திருக்கிறான் போலும் அன்பில் இத்திருத்தலத்தை திருமணி ஆழ்வார் ஒரே பாசுரத்தாலே பாடியுள்ளார் நாகத்தனை குழந்தை வெஹ்ஹா திருவெவ்வுள் நாகத்தனை அரங்கம் பேர் அன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதி நெடுமால் நினைப்பார் கருத்தனாவான் எங்கெங்கெல்லாம் சயனித்துக் கொண்டிருக்கிறான் எம்பெருமான் ஆதிசேஷ பர்ரங்கத்தில் திருக்குடந்தை என்னும் கும்பகோணத்தில் திருவெஹா தொண்ட நாட்டில் மறுபடியும் தொண்ட திருவள்ளூரில் நாகத்தனை அரங்கம் சோழ ஸ்ரீரங்கத்தில் பேர் அன்பில் அன்பில் பெயர் பெற்று இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் திருத்தலத்தில் நாகத்தனை பார்க்கடக்கும் பார்க்கடல் கிடக்கும் ஆதி நெடுமாள் ஆதி காலத்திலிருந்து திருப்பார்கடலில் வியூகமூர்த்தியாக சயனிப்பவனே இங்கும் சயனித்துக் கொண்டிருக்கிறான் இத்திருத்தலம் அன்பில் அன்பே இல்லம் அன்பே இருப்பிடமாக திருமான் எழுந்துள்ளார் தன் பக்தர்களிடத்தில் பெருமான் காட்டும் அன்பு எவ்வளவு கண்ணன் கீதையில் பிரியோகி ஞானினகா அத்தியமகம் சச்சமம பிரியகா என்று கூறுகிறார் என் பக்தன் என்னிடத்தில் காட்டும் அன்பில் பத்தில் ஒரு மடங்கை நான் திரும்ப காட்ட பார்க்கிறேன் அர்ஜுனா முடியவில்லை என்ன கண்ணனே வருத்தப்பட்டு கூறுகிறான் ஆனால் உண்மை என்ன தெரியுமோ பெருமான் பக்தனிடத்தில் காட்டும் அன்பில் ஒரு சிறு பக்தனால் திரும்ப காட்ட முடியாது அது உண்மை ஆனால் உத்தமோத்தமனான எம்பெருமான் அப்படி சொல்லிக் கொள்ளுவனா பக்தர்கள் தனக்கு செய்வது அவ்வளவு பெருமையோடு பேசிக்கொள்ளுகிறான் அன்பையே இல்லமாக கொண்டதுதான் அன்பில் திவ்வதேசம் இந்த திவ்வதேச தெம்பெருமான் சுந்தரராஜ பெருமான் வடிவழகிய நம்பி கிழக்கு நோக்கி சயன திருக்கோலத்தில் எழுந்துருளியுள்ளார் இவ்வெம்பெருமான் மண்டூக மகர்ஷிக்காக இவ்விடத்தில் காட்சி கொடுத்தார் மண்டூக மகர்ஷி தண்ணீருக்குள் வெகுகாலம் தவம் புரிந்து வந்தார் ஒருமுறை துருவாசரங்கு வந்தபோது ரிஷி கண்டுகொள்ளாமல் இருக்க கோபமுற்ற துருவாசர் நீங்குவதற்காக மகர்ஷி இந்த திருத்தலத்துக்கு வந்து இவ்வெம்பெருமானை குறித்து தவமிருந்து பகவானை பிரத்யக்ஷமாக சேவித்து துருவாச சாபத்தை போக்கிக் கொண்டார் ஆகவே இவ்விடத்துக்கு மண்டூகபுரி என்கிற சிறப்பு பெயரும் உண்டு தீர்த்தம் மண்டூக தீர்த்தம் அருகிலேயே காவேரி கொள்ளிட ஆறு ஓடுகிறது விமானம் தாரக விமானம் இவ்விடத்தில் பிரம்மா வால்மீகி முனிவருக்கு பிரத்யக்ஷமாக காட்சி கொடுத்தார் என்று செய்தியும் வழங்கப்படுகிறது சுந்தர சோழன் என்னும் சோழமன்னவன் இவ்வெம்பெருமானுக்காக நிறைய நிலங்களை எழுதி வைத்தான் அவன் போருக்கு போகும் இங்கு வந்து இவ்வெம்பெருமானிடத்தில் தன் உடைவாளை வீர வாளை வெற்று ஆசி பெற்றுக் கொண்டுதான் போருக்கு செல்லுவான காணப்படுகின்றன பகவான் அனைவருக்குமாய் சயன திருக்கோலத்தில் இங்கு காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் இத்திருத்தலத்தை ஆழ்வார்கள் பாடும்போது நினைத்து நினைத்து நான்முகன் திருவந்தாதியில் திருமணிசி ஆழ்வார் ஆதி என்று கூறு ஆதி காலத்திலிருந்து அடியார்களை தன் திருவுள்ளே ஞாபகம் வைத்துக் கொண்டு எழுந்துள்ளேன் அன்பிலுக்கு செல்ல வேண்டும் பக்கத்திலேயே திருப்பேர் நகர் திரு அப்பகுடத்தானின் சந்நிதி இவையெல்லாம் திருச்சிக்கு அருகிலேதான் உள்ளவை இங்கு சென்று அன்பில் சுந்தரராஜ பெருமானை வணங்கி திருமணிசிழ்வார் கூறிய பாடலின்படியே பெருமானை சேவித்துக் கொள்ளுகிறோம் அன்பையே இல்லமாக கொண்டவன் நம்மாழ்வார் ஒரு பாஷரத்தில் சொல்லும் போது ஈசனும் முற்றவும் நின்றனன் பற்றிலையாய் அவன் முற்றிலடங்கே என்று சாதிக்கிறார் பற்று அன்பு பாசம் பற்றிலன் இரண்டு பொருள் கூறலாம் பற்று இல்லாதவன் என்றும் சொல்லலாம் பற்றையே இல்ல கொண்டவன் என்றும் சொல்லலாம் அதே இங்கே அன்பு இல்லாதவன்கிற பொருள் அல்ல அன்பையே இல்லமாக கொண்டவன் பெருமானுடைய திருவுள்ளம் அன்புதானே சௌஹார்த்தம் கருண்யம் கருணா கிருபா தயா இவை சேர்ந்திருக்கும் திருவுள்ளம் ஆகவே அன்பில் பெருமானை சேவித்தால் வடிவழகிய நம்பியை அவனுடைய அழகான திருமேனியை சேமித்தோம் அன்பு பெருகாவிட்டாலும் அவன் மேனி அழகுக்கு மயங்கி நம் உள்ள அன்புறம் பக்தர்களுக்கு பெருமானிடத்திலும் மறுபுறம் பெருமானுக்கு பக்தர்களிடத்திலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பித்து பிடித்தார் போன்றே அன்பு வெளிப்படும் அன்பு வெளிப்பட வேண்டும் அதுவே பக்தியாக பரிணமிக்க வேண்டும் வளர்ந்து நமக்கு மோட்சத்தையே கொடுக்க வேண்டும் அன்பில் சுந்தரராஜப் பெருமானை வணங்குவோம் வாரீர்